வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு கேப்டன் ஜேம்ஸ் குக் அவர்கள் ஹவாய் தீவுகளில் ஆதிவாசிகளால் கொல்லப்பட்டார் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆண்டு நியூயார்க் நகரில் அமெரிக்காவின் அப்போதைய அதிபரான ஜேம்ஸ் நாக்ஸ் போல்க் ஜேம்ஸ் கே என்ஓஎக்ஸ் நாக்ஸ் பிஓஎல்கே போக் என்பவர் புகைப்படம் எடுத்துக்கொண்ட முதல் அதிபர் பணியில் இருக்கும்போது புகைப்படம் எடுத்துக்கொண்ட முதல் அமெரிக்க அதிபர் என்ற பெருமையை பெற்றார் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு லண்டனில் தொடங்கப்பட்ட கிரேட் ஆர்மண்ட்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 இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் 1483 நானூற்றி ஆண்டு ஷாகிருதீன் பாபர் முகலாய பேரரசர் 1869 எட்நூற்றி ஆண்டு சார்லஸ் வில்சன் நோபல் பரிசு பெற்ற இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு யூஜின் ஃபாமா அமெரிக்க பொருளியல் நிபுணர் 1952 தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு சுஷ்மா ஸ்வராஜ் இந்திய அரசியல்வாதி இன்னாலில் மறைந்தவர்கள் இருநூற்றி அறுபத்தி ஆண்டு புனித வேலண்டைன் கத்தோலிக்க ஆயர் 1779 எழுநூற்றி ஆண்டு ஜேம்ஸ் குக் பிரிட்டன் கடற்படை தளபதி 1943 தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு டேவிட் இல்பர்ட் ஜெர்மன் கணிதவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அ கந்தசாமி ஈழத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஹார்பர்ட் ஸ்ட்ரூட்விக் இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிஜி உட்ஹவுஸ் ஆங்கிலேய எழுத்தாளர் மற்றும் கவிஞர் இன்னாலின் சிறப்புகள் உலக காதலர் தினம் இன்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களை